तत्र न அனந்த இமேசூன்ன சொல்றது அதுடைய வியான மொதல் சூத்தம் அசாஜி இப்ப இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியான பண்ணணும் அசசப்தம் எத சொல்றது அடஹங்கம் என்ன அர்த்தத்தை பிரம்ம வித்தியாசங்கிறதையும் அப்புறம் இந்த சூத்திரத்தினுடைய வாக்கிய அர்த்தத்தை சொல்லணும் அதெல்லாம் பதார்த்தத்தை சொல்லணும் அப்புறம் பதார்த்தங்களுக்கு அன்வயத்தை காமிக்க வாக்கிய அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா இங்க சூத்திரம் என்ன சொல்ல வந்திருக்கு இங்க இந்த அசசப்தம் அசசப்தம் பல அர்த்தத்துல பிரயோகப்படுறது லோகத்துல ஆனந்தரியம் ஆரம்பம் மங்களம் இந்த மாதிரி பல அர்த்தத்துல இருக்கு ஆனா இந்த சூத்திரத்துல சூத்திரக்காரர் இந்த அசசப்தத்தை ஆனந்தரியார்த்தத்துலதான் பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு பாஷக்காரர் பிரசித்த பண்ணிடுறார் தற்ப அசசப்தா ஆனந்தரியார்த்தம் பரிகரித்தியதே ஆனா இந்த அர்த்தத்தை தீர்மானமாக நீங்க எதை வச்சுட்டு அப்படின்னு கேட்டா மத்த வேற எந்த அர்த்தமும் இந்த இடத்துல பொருந்தாதுங்கிறதுனாலதான் அப்படி ஆனால் வேற அர்த்தங்கள்லாம் பொருத்தம் இல்லைங்கிறத காமிக்கணும் அப்போ அத ந அதிகார அர்த்த பிரம்மஜித்யாசாய அனதிகாரியா அதிகாரஹான பிராரம்பம் அர்த்தம் அதசப்தம் ஆரம்பம்ங்கிற அர்த்தத்திலையும் வருது அதுசாதனம் அச யோகானுசாசனம் அதாவது சப்தானுசாசனம் இப்போதான் யோகானுசாஸ்திரம் யோகத்தை அப்படிங்கறத இந்த அசகப்தம் காமிக்க அதே மாதிரி தர்மஜித்யாசா பிரம்மஜிசா இந்த பிரம்மஜிசாங்கிற இந்த சாஸ்திரம் இதோ ஆரம்பமாகிறது சொல்லலாம் நீங்க என்ன இருக்குமே அப்படின்னு கேட்டா இல்ல நீ சொன்ன திருஷ்டாந்தில யோகசாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் சொல்லலாம் சப்தசாஸ்திரம் வியாக்கரணாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு அந்த அர்த்தம் சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல பிரம்மஜித்யாசா ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஏன் பிரம்மஜித்யாசா யாக அனதிகாரியா பிரம்மஜித்யாசா பிரம்மஜித்யாசையானது இங்கே ஆரம்பிக்க வேண்டிய விஷயமே இல்லை ஏன் எப்படி பிரம்ம ஜித்யாசானா इच्छा பிரிசா அதாவது பிரம்ம ஜான பிரம்ம ஜானம் வரணுங்கிற அந்த இச்சை இதுதான் பிரம்மஜித்யாசா இப்போ நன்னா பாக்கணும் சூத்திரக்காரர் பிரம்மஜி பிரம்ம ஜான இச்சா இப்போது ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கத்துக்கு என்ன அர்த்தம் இவர் பிரம்ம ஜித்யாசைய உண்டு பண்றார் படிக்கிறவாளுக்கு பிரம்ம ஜித்யாசைய உண்டு பண்றார் அப்படின்னு அர்த்தமா இல்ல மேல்கொண்ட அதிகரணங்கள்ல பிரம்மஜித்யாசைய பத்தி பேசுறாருன்னு அர்த்தமா ரெண்டு அர்த்தம் தான் சொல்லலாம் இதை தவிர மூணாவது அர்த்தம் சொல்றதுக்கு படிக்கிறவாளுக்கு பிரம்ம ஜான சூத்திரக்காரர் உண்டாக்குறார் அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரம்ம ஜித்யாச இந்த சூத்திரத்தை படிக்கிறதுக்கே வரப்போறான் இல்லையா பிரம்ம ஜானத்துல உள்ளவன் உள்ளவன் இங்க வரப்போறான் ஆகையால பிரம்ம ஜான அவனுக்கு திருப்பி உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஏற்கனவே சித்தமா இருக்கு அதனால பிரம்மஜித்யாசாயா அனதிகாரியா பிரம்மஜித்யாசைங்கிட்ட உண்ணு பண்ண உண்டு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை இப்போது ஏன்னா ஏற்கனவே உண்டாகியே இருக்கிறது சரி இப்ப வச்சுக்கலாமே மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சாஸ்திரத்துல பிரம்ம ஜான பத்தி அவர் பேச அதை நிரூபணம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லலாமே நீ கேட்டா அதுவும் இல்லை எந்த அலிகரணத்திலயுமே அவர் பிரம்மத்தை பத்தி பேசியிருக்கார் பிரம்ம ஜானத்தை பத்தி பேசுறார் ஆனா பிரம்ம பேசவே இல்லை அப்ப என்னாச்சு இவர் இப்போ பிரம்ம ஜானம் இப்ப ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் பிரம்ம மேல நிரூபணமே பண்ணலேன்னு சொன்னால் இந்த பிரதிஜையானது சொல்லி இல்லையா இந்த மாதிரி பண்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டு அப்படி பண்ணலேன்னு சொன்ன அது அழகானதே இல்லை ஒரு பிராமணிக வக்திக்கு அசசப்தத்துக்கு பிரம்மஜித்யாசை ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற பிராரம்பங்கிற அர்த்தம் சொல்லக்கூடாது பிரம்மஜித்யாசாய அனதிகாரியா அப்பிராரியா அது ஆரம்பிக்க வேண்டிய விஷயமாக பிரம்மஜித்யாச இல்லை அதனால அதனுடைய ஆரம்பத்தை அசசப்தம் குறிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்போ அங்கே இன்னொரு கேள்வி வரும் பிரம்ம ஜானம் பிரம்மம் இதெல்லாம் மேல நிரூபணம் செய்யப்படுறது இல்லையா பிரம்ம ஜான இச்சையத்தான் இவர் நிரூபணம் பண்ணலன்னு சொல்ல ஆனா இந்த பிரம்மஜித்யாசாங்கிற பதம் பிரம்ம விசாரத்தை குறிக்கிறதுன்னு நம்ம அர்த்தத்தை வச்சுக்கலாமோ இல்லையோ பிரம்ம ஜித்யாசா கர்த்தவியான்னு மேல அர்த்தம் சொல்லும் சித்தாந்த ரீதியில आर अर्थ न्याय मेले विकरण ब्रह्म विचार अब असशब्द आरंभ अर्थामे பிரம்மஜித்யாசாங்கிற பதத்துக்கு பிரம்ம விசாரம்னு அர்த்தம் வச்சுட்டு அந்த பிரம்ம விசாரத்தினுடைய ஆரம்பத்தை அசசப்தம் சொல்றது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்ட இது வேணும்னா சொல்லலாம் ஆனா பிரம்மஜி பிரம்ம விசாரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டுதான் அதை அவசியம் இல்லை பிரம்ம விசாரத்தை ஆரம்பிச்சாலே பேக்கரவாளி பிரம்ம தெரியும் ஆனா அந்த அசசப்தத்தினால நமக்கு அந்த பிரம்ம விசாரத்துக்கு தேவையான ஒரு அதிகாரி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பிரம்ம விசாரம்னு நம்ம அர்த்தம் வச்சுட்டோன்னா யாரு இந்த பிரம்ம விசாரத்தை அதிகாரி தேவைப்படுறது அந்த அதிகாரிய இந்த அசசப்தம் நிரூபணம் பண்றதுன்னு சொன்னா தான் அசசப்தத்துக்கு சார்த்தக்கம் ஏன்னா ஒரு காரியம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமலே ஆரம்பிச்சா தெரியும் ஆரம்பிக்க போறேன் சொல்லிட்டு தான் அவசியம் இல்லை அந்த மாதிரி பிரம்ம விசாரம்ங்கிறது இப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சூத்திரத்துக்கு அவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக சொல்ல முடியாது மேலும் அந்த பிரம்ம விசாரத்துக்கு மூணு அங்கங்கள் தேவைப்படுமே அதிகாரி யாரு அதனுடைய பிரயோஜனம் என்ன அதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிற மூணு அனுபந்தங்கள் இருக்கு இந்த அனுபந்தத்தை ஆரம்பத்துல சூத்திரக்காரர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் இப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு மாத்த சொல்லிட்டா இந்த எந்த அனுபந்தமுமே அவர் சொன்னதாக ஆகாது அதனால அதிகாரி ஒரு அனுபந்தத்தை யார் இந்த பிரம்ம விசாரம் செய்யறதுக்கு அதிகாரியாக இருக்காங்கிற ஒரு அனுபந்தத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக அசசப்தத்துக்கு ஆனந்தரிய அர்த்தம் சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆனந்தரியம்னு சொன்னோம்னா சாதன சதுர்டய சம்பத்தி அனந்தரம்னு அசசப்தத்துக்கு அர்த்தமாறு அப்படியானால் அந்த சாதன சதுர்டயம் உள்ளவனே இந்த பிரம்ம விசாரத்துக்கு அதிகாரி அப்படிங்கறது இந்த அசசப்தத்தம் வைக்கின்றால் இந்த பிரம்ம வித்யாசா அதாவது இந்த பிரம்ம விசாரத்துக்கு அனதிகாரியா அதிகாரி என்ன அதிகாரி அதிகாரி இல்லாமல் போதிலும் அதாவது அதிக அதிகாரி தெரிவிக்கப்பட்டதாக ஆகாது அதிகாரிய தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆகையால அசசப்தத்துக்கு ஆரம்பங்கிற அர்த்தம் சொல்லுவார்க்கு அர்த்தம் சொல்லணுங்கிறது ஆச்சு ஏன்னா அதனுடைய பிரயோஜனத்தை எடுத்து காமிச்சதுனால வேற எந்த அர்த்தம் சொன்னாலும் இந்த அதிகாரி இந்த சூத்திரத்துல சொல்லப்பட்டதாக ஆக முடியாது என்ன அர்த்தம் சொன்னாலும் ஆனந்தனின் சொன்னா தான் முடியும் இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு ஆரம்பத்துல மங்களாச்சரணம் பண்றதுங்கிறது பொதுவான சிஷ்ட சம்பிரதாயம் இருக்கு அதனால மங்களாச்சரணத்துக்காக அசசப்தம் பிரயோகம் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அத நிராகரணம் பண்றார் நிராகரணம் பிரயோகம் பண்ணினால் மங்களம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரணம் பண்ணல அசசப்தத்துக்கு ஆனந்தரிய அர்த்தம் வச்சிருந்தாலும் மங்களாச்சரணம் ஆனுஷங்கிகமாக சித்தமாயிடுறது அப்படிங்கிறார் மங்களா சரி அசத்துக்கு மங்களம் அப்படின்னு அர்த்தம் சொல்றீங்களே மங்களம் அப்படின்னு அர்த்தம் சொன்னா இந்த மங்களங்கிறது வாக்கியார்த்தத்துல எந்த விதத்துல அன்வகிறது இப்ப பாக்கலாம் அச பிரம்மஜித்யாசா அசங்கிறது மங்களம்னு அர்த்தம் அதாவது மங்களமான பிரம்ம இது அப்படின்னு சொல்றீங்களா இல்லை மங்களமாக இருப்பதால் பிரம்மஜித்யாக அவசியம் நித்தியம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றீடா இல்லை மங்களமாக இருக்கிறவன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீடா இல்லை மங்களங்கிற பிரயோஜனத்துக்காக பிரம்மஜித்யாகையை நித்தியம் பண்ணணும்னு சொல்றீங்களா இப்படியாக இந்த மங்களங்கிற அர்த்தத்தை எப்படி இந்த வாக்கிய அர்த்தத்துக்குள்ள என்ன பண்ணினாலும் ஒரு விசிஷ்டமான ஒரு அர்த்தம் வரலை மங்களகேது நிறைய மங்களம் வரும் அதுக்காக பிரம்ம வித்தியாசம் பண்ணணும் இப்படி என்ன சொன்னா இந்த பிரம்ம வித்யாசையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணினதாக தான் ஆகும் பிரம்மஜியாசை எவ்வளவு வசந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகும் ஆனால் சூத்திரக்காரர் இப்போ அர்த்தவாதத்தை எழுதுறதுக்காக வரல சூத்திரம் அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக அவர் விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக வரார் அதனால இந்த அசசப்தத்து மங்களம்ங்கிற அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாஷக்காரர் சொன்னார் மங்களம்னு அர்த்தம் சொன்னால் அந்த அர்த்தமானது வாக்கியார்த்தே சமன்வேதி வாக்கியார்த்தத்துல அதோடைய அன்வயம் வரமாட்டேங்கிறது அப்படியானா பாஷ்யக்காரர் மங்களம்னு அர்த்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் இந்த இடத்துல அது வாக்கியார்த்தத்தில் அன்வயிக்கலாம் தெரிவிக்கிறார் ஆனால் சில வியாக்கியாதாக்கள் பாமத்திலேந்து ஆரம்பிச்சு அவன் என்ன சொல்றானா அசசப்தத்துக்கு மங்களங்கிற அர்த்தமே கிடையாது அசசப்தம் மங்களம் ஆனா அதசப்தத்தினுடைய அர்த்தம் மங்களமாகாது அத சப்தம் மங்களமம் அதுக்கு அர்த்தம் மங்களம்னு சொல்ல முடியாதுன்னு அவர் தெரிவிக்கிறார் ஆனா பாஷ்யத்துல பார்த்தாக்க மங்களம் அர்த்தமாக இருக்கலாம் அதசப்தத்துக்கு இருந்தாலும் அந்த அர்த்தம் இங்க பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் தெரியுது ஆனா அதுதான் நியாயம்னு கொஞ்சம் வியாக்கரண பரிசீலனம் பண்ணினால் இந்த அர்த்தம் தான் தெரியும் அதசப்தத்துக்கு மங்களம்ங்கிற அர்த்தம் உண்டு அந்த அர்த்தம் வாக்கியார்த்தத்துல பன்வைக்கிற ஸ்தலங்கள்லாம் உதாகரணங்கள்லாம் இருக்கு நைசகத்தில் மகாகவி பிரயோகம் இருக்கு நைசக ஒரு பெரிய மகாகாவியம் ஸ்ரீஹர்ஷர் பண்ணியின் மகா காவியம் அதில் அந்த ஜமயந்திக்கு மங்களஸ்நானம் பண்ணி வச்சாங்கிற அர்த்தத்தில் அசசப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்க அதாவது யசா குலாச்சார மகாபனீந்திராம் குரந்திரி வரைஞ்ச ஸ்ரபயாம் இந்த யசா குலாச்சாரம் அவளுடைய குலாச்சாரத்தை அதாவது குல சம்பிரதாயங்களுக்கு தான் அது என்ன சொல்றது குடும்ப வழக்கம் குடும்ப வழக்கத்தை அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து அந்த சமயம் என்ன பண்ணி வச்சானா அசஸ்தனையாம அப்படின்னா மங்கள ஸ்னான வடிவக்கான இங்க அசங்கிற சப்தத்துக்கு மங்களங்கிற அர்த்தம் அதுவும் ஸ்நானத்துல அன்வைக்கிறது மங்கள சப்தத்துக்கு அசுக அந்த அர்த்தத்துக்குள்ள பிரயோகம் இருக்கு இந்த இடத்துல இந்த அசப்தத்துல வேற எந்த அர்த்தமும் சொல்ல முடியாது அனந்தரம் அப்படின்னு இங்க அர்த்தம் சொல்லக்கூடாது ஏன்னா இதே ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்துல இன்னொரு அசசப்தம் இருக்கு அனந்தரம்ங்கிற அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம் முதஸ்த குபிஹி அகசாட்ட குண்டஜாக அதை தங்க படங்கள்னாலி வைக்கிறான்னு அங்க ஒரு அசசப்தம் போட்டிருக்காரு ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு அசசப்தம் முதல் அசசப்தம் பிறகு அனந்தரம் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் ரெண்டாவது அசசப்தம் மங்களங்கிற அர்த்தத்திலும் ஸ்ரீஹர்ஷரே பிரயோகம் பண்ணியிருக்கார் மகாகவி பிரயோகம் இருக்கு அதனால அசசப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்றது தெரியல அதனால தான் வையாக்கர நாள் வந்து அசசப்தத்தை பாணினி ஸ்வராதி நிபாத்தம் அபியம் ஸ்வராதிங்கிற கணத்திலையும் அசசப்தத்தை படிச்சிருக்கார் சாதையோ சத்வேங்கிற சாதி கணத்திலையும் அசசப்தத்தை படிச்சிருக்கார் ரெண்டாயிரத்துலையும் அபியத்துக்காக தானே பா ரெண்டு இடத்துல ஒரே அசசப்தத்தை இருக்கா சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா அவள் என்ன சொல்றான்னா ஒரு இடத்துல அந்த அசசப்தம் மங்களங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக படிக்கிறார் இன்னொரு இடத்துல அது சொரூபதா மங்களங்களை கை வைக்கிறதுக்காக ரெண்டு இடத்துலையும் அசசப்தம் வந்திருக்கு பாணினியே அந்த கணபாட்டத்துல ரெண்டு தடவை அசசப்தத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு வியாட்சியானம் பண்றான் அதெல்லாம் பார்த்திருச்ச இந்த பாஷ்யத்துக்கு மங்களம் அசசப்தத்துக்கு அர்த்தமாக இருந்தாலும் அந்த அர்த்தம் இப்போ சொல்லக்கூடிய வாக்கியார்த்தத்துல சரியாக பொருத்தமாக அமையல அன்பிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கு இந்த அர்த்தத்தை தான் விவரணக்கார சரி அப்படியானால் அசசப்தத்துக்கு மங்களார்த்தம் மங்களங்கிற பிரயோஜனமே இல்லாம போயிடுமோன்னு நினைக்க இந்த அசசப்தத்து அர்த்தாந்தரமே அதாவது ஆனந்தர்யமே அர்த்தமாக இருக்கட்டும் ஆனா இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணதுனால சாஸ்திர ஆரம்பத்தில் மங்களா காரணம் சிந்திமா அது சொல்றாரு அர்த்தாந்தர பிரயுக்த ஏவகி அசா ஸ்ருத்தியா மங்கள பிரயோஜனமும் போகுது அதனால காதால கேட்கறது இந்த அசசப்தத்தை காதால கேட்டாலே மங்களம் அதனால அந்த அசசப்தத்தை அர்த்தம் என்ன வேணாலும் இருக்கிறோம் அர்த்தமே அர்த்தத்தை பத்தி கவலையே போட வேண்டாம் இந்த அசசப்தம் காதல உயர்ந்தாலே இதுவே மங்களம் அதை பிரயோகம் பண்றதே மங்களம் அதனால இதுக்காக மங்களம்னு அர்த்தம் சமூக அவசியம் இருக்கு பூர்வ பிரகிருதாபேட்சாஸ்டலதா ஆனந்தரிய அவர் இந்த அசிநத்த வேறொரு விதமாகவும் பிரயோகம் பண்ணுறா ஆனந்தரியத்தை விட்டுட்டும் மங்களங்கிற விட்டுடும் ஆரம்பிங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு வேற ஒரு வருஷத்தை அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்றான் இப்போ ஒரு விஷயத்துல நமக்கு ரெண்டு மூணு அது தெரிகிறது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அல்லது வேறு தமிஷா இருக்குமா அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டு வரச்ச இந்த முதல் பட்சத்தை சொன்னால் அதில் இந்த மாதிரி சாசக பாதிகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது பட்சத்தை சொன்னோம் ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா பட்சத்தை சொல்ற வச்சா அசான்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிற வழக்கம் இருக்கு அசா இப்போ சப்தகா சந்தேகம் நித்தியமாக வச்சிருந்தால் என்ன அநித்தியமாக வச்சுருந்தா எண்ணெயில் நம்மளே அதனுடைய சாசக பாசகங்கள்லாம் விசாரணை பண்ணி பார்த்துட்டு அது நிச்சயமாக வச்சிருந்தால் இதெல்லாம் சரியாக வரும் ஆனால் சில உற்பந்தக்காரகா விளக்குக்காரகெல்லாம் சரியாக வராது அந்த மாதிரி சில தோஷங்கள்லாம் சொல்லுங்கள்